நடத்தின முடிந்ததும் எழுந்திரின்று இன்றைய இந்த இரவை நினைவில் வைத்துக் இன்றிலிருந்து சரியாக ஒரு நூற்றாண்டின் துவக்கத்தில் இப்போது பூமியின் மேல் இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் கூட எஞ்சி இருக்க மாட்டார்கள் என்றனர்